நேர் வணக்கம் தினம் ஒரு துளிக்காக சப்பாத்திக்கு மாவு பேசறதுக்கு முன்னாடி கையில சிறிது உப்ப தடவிக்கிட்டு மாவு பேசினா சப்பாத்தி மாவு கையில ஓட்டவே ஓட்டாது ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்